தேவனுக்கு மயவுண்டதாக தேவனுக்கு ஸ்ரம் நாங்கள் பல இடங்களில் ஊழியம் செய்திருக்கிறோம் நாகூர் கோயில் கர்த்திய வல்லமை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் நேற்று காலையில் இருந்தே பலர் வந்தார்கள் மத்தியானத்துக்கு மேல ஒரு அம்மா வந்தார்கள் அவர்கள் என்னிடத்தில் பல காரியங்களும் பேசிக்கொண்டிருந்தார்கள் அவரிடத்தில் சிலர் சம்பாஷித்த காரியத்தை என்னிடத்தில் சொன்னார்கள் நான் அவர்களுக்கு சமாதானம் சொல்லியிருந்த போதிலும் அதனுடைய உள்ளத்தில் அது தைக்கிறதாக இருந்த தேவனுக்கு சுதோத்திரம் உண்டாவதாக அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால் சீரியல் போன்றவை பார்க்கலாம் அதுல நல்ல கருத்துகள் இருக்கிறது என்று சொன்ன பழைய ஒரு விசுவாச என்ன ஒரு அதேமா சொன்னார் என்னுடைய பையன் அப்ப அவர்கள் பார்க்க கூடாதம்மா அதை அதிகரிச்சு நஷ்டப்படுத்தி போடும் என்று சொன்னார்கள் இல்ல பையன் சினிமா கூட பார்ப்பானே என்று சொன்னாங்க அப்போ அவன் ரட்சிக்கப்பட்டாலும் விடுவானா இருக்கும் என்று சொன்னார்கள் இல்ல அவன் திருவிருந்தெடுக்கிறானே என்று சொன்னார்கள் சொல்லுகிறார் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக திருச்சபை இதற்காக உருவாக்கப்படவில்லை அறுபடிலால் வருடத்தின் இறுதி நாட்களிலே நாம் இருக்கிறோம் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இந்த வருடத்தில் உள்ள சீர்கேடுகளை நானும் நீங்களும் அகற்றிக் கொள்ள வேண்டும் என்று ஆண்டு விரும்புகின்றார் தேவாவியானவர் அச்சினிமயமாக நமது மத்தியிலே வெளிப்படுகின்றார் நம்மை ஆட்கொள்ளும் முடியாத எப்படியோ வரக்கூடிய ஆண்டிலிருந்து விசேஷத்த நன்மைகளை பிரியங்களை கட்ட நடப்பிக்கும் முடியாக நாம் ஆயத்தப்படுவோம் மாலை நாம் ஜபம் பெரிய பெரிய பெரிய பெரிய கொளுத்த ஆடுகளை எண்ணெயில அப்படியே பொறித்து நெருங்க தொங்கிவிட்டிருக்கிறேன் ஒரு சிலர் வந்து அதை வாங்கிக் கொண்டு போகிறார்கள் மற்றபடியில் அப்படியே அந்த பிரகாரம் அப்படியே தொங்கிக் கொண்டு கிடக்கிறது நான் பார்க்கிறேன் தேவன் நம்மை கொடுத்த பதார்த்தங்களினால் உச்சிதமான நன்மையினால் ஆவிக்குரிய பலமான கிரிகள் நம நிருமைபகளை நமக்கு தரும்படியாக ஆயத்தமாக்கி வைத்திருக்கிறார் அவைகளை பெற்றுக்கொள்ளும் முடியாக நாம் ஆயத்தப்படுவோம் கருத்தனுடைய ஆவியானவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் எனக்கு வார்த்தை நான் சொல்ல ஏலவில்லை அவ்வளவு பெரிய கிரிகளை கண்டறி செய்ய போகிறார் அப்படினா நம்மை நாம் காத்துக்கொள்வோம் நம்மளே வருகிற ஒரு புதிய நபர் நம்முடைய சபையை பற்றி உன்னதமான தரிசனத்தை ஏற்கனவே எங்களுக்கு வெளிப்படுத்தி பேசி சொன்ன காரியங்கள் அவர் புதிதாக வந்து கொண்டிருக்கிற அவரை சிறப்படுத்தும்படியாக அவர காண்பித்துக் கொண்டிருக்கிறார் அவர் இந்த கடத்திலும் சொல்லும்போது அது எங்களுக்கு விளங்குகிறது அதற்காக நான் தேவரை துதிக்கிறேன் அவர் வரக்கூடிய நாட்கள் அவர்களை உங்கள் மத்தியிலே சாட்சியாக அவர் சொல்லுவார் அதில் ஒன்று அதாவது ஆராதனை நடக்கும்போது ஒரு பெரியவர் நமது மத்தியில் உட்கார்ந்து ரிக்கார்டை புரட்டி அதில் கவனமாக இவர்களை பார்க்கிறார்கள் சமயாகிவிட்டது என்று ரெண்டுல மூன்றுல ரெண்டு புதில் வெளியே போய்விட்டார்கள் வெளியே போய் கூடி கூடி இருக்கிறார்கள் அதே நேரத்தில் என்னுடைய ஆலயம் ஒரு அசைவு அசைந்து அப்படியே மேலே எழும்பிவிட்டார் எழுங்கி போகிறது ஓடி அவரை கொண்டு ஓடி வந்திருக்கிறார்கள் உள்ளே வர முடியாது அது மேலே போகிறது ஏடியை கொண்டு வந்து ஏறி போய்விடலாமா என்று பிரயாசப்படுகிறார்களா முடியவில்லை அவர் உள்ளே இருக்கிற மக்கள் ஐயோ நம்முடைய மக்கள் உள்ளிருக்கிறார்கள் என்று எட்டி பார்க்கிறதுனால் ஒருவர் உள்ளே இருந்து எல்லா சன்னல அடைத்து போட்டாரோ அப்படியே ஆலை எழுந்தி மேலே போய்விட்டலாம் சபை இவ்வளவு உன்னதமானதாக இருக்கிறது அவன் ரொம்ப ரொம்ப அதாவது ரொம்ப அதிர்ச்சி அடைந்தார் அவர் சொல்லுவார் உங்களுக்கு தேவனுக்கு மகிமை உண்டாவதாக நாள் ஆராதனை நடக்கும் போது இன்னும் தானே நடக்கிறது அருகில் ஊழியப் போகிறார் அப்புறம் சோதனம் என்று ஆரம்பித்தவுடனே உள்ளே ஓடி வருகிறார்கள் அப்படி செய்யாதீர்கள் ஆராதனை முடிகள் வரைக்கும் பயபக்தியாக தேவனை ஆராதிப்போம் நமது ஆண்டவர் மத்தில் இருக்கிறார் பிள்ளைகளை ஆலயத்தில் வேகமாக ஓட விடாதீர்கள் சத்தம் போட விடாதீர்கள் பார்த்து கொள்கிறேன் கருத்தர் வரக்கூடிய ஆண்டிலும் விசேஷத்த கிரியைகளை நடத்திக்க விரும்புகிறபடியால் நாம் அப்படி செய்வோம் தேவருடைய எல்லா கருத்தைகளுக்காகவும் தேவரை நான் சொதித்துக் கொண்டு பேசுனா